الله அவர்கள் ஏற்ற துன்பங்கள் ஹஜரத் கபா இப்னு அரத் الله அல்லாஹ் அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதால் ஏற்பட்ட கடினமான சோதனைகளில் தங்களை அர்ப்பணித்து அல்லாஹுவின் பாதையில் ஏற்பட்ட மிக கடினமான சிரமங்களை எல்லாம் சகித்து கொண்ட புனிதர்களில் ஒருவராவார் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்திலேயே ஐந்து அல்லது ஆறு நபர்களுக்கு பின் இஸ்லாத்தை தழுவியவர்கள் இதனால் நீண்ட காலம் வரை இவர்கள் பல துன்பங்களை சகி வேண்டியதாயிற்று இரும்பு கவசம் அணிவிக்கப்பட்டு கடும் வெயிலில் கிடத்தி இவர்களை வேதனை செய்வார்கள் இரும்பு கவசம் அணிவிக்கப்பட்டு கடும் வெயிலில் கிடத்தி இவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள் அதனுடைய வெப்பத்தினால் வியர்வை பெருக்கெடுத்தோடிக் கொண்டிருக்கும் பெரும்பாலான நேரங்களில் கடும் மணலில் மல்லார்ந்து படுக்க வைக்கப்பட்டு விடுவார்கள் இதனால் அவர்களுடைய இடுப்பு வரையுள்ள சதை உருகி பீந்து விழுத்து பீந்து விழுந்துவிட்டிருந்தது ஹசரத் கபாப் ரதி அல்லாஹுஹவர்கள் முஷ்ரிகான ஒரு பெண்ணுடைய அடிமையாக இருந்தார்கள் அவர்கள் நபிகள் பெருமானார் சொல்லல்லாஹு அலஹிவசல்லாம் அவர்களை சந்தித்து வருகிறார்கள் என்ற செய்தி அப்பெண்ணுக்கு தெரிந்தபோது அந்நாருக்கு தண்டனை தர வேண்டும் என கருதிய அவள் ஒரு இரும்பு துண்டை நெருப்பில் காய்ச்சி அவர்களுடைய தலையின் மீது சூடு போட்டு வேதனை செய்தாள் பல ஆண்டுகளுக்கு oui. பின் ஹசரத் ஒமர் ரதி அல்லாஹ் உன்ஹவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலத்தில் கபாப் ரதி அல்லாஹ் ஒன்கவர்கள் ஆரம்ப காலத்தில் பட்ட வேதனைகளை பற்றிய விவரங்களை கேட்டார்கள் என்னுடைய இடுப்பை பாருங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று கூறி கபாப் ரதி அல்லாஹ் தங்களுடைய இடுப்பை காட்டிய போது பார்த்த வமரதி அல்லாஹ் ஒன்றவர்கள் இந்த இடுப்பை போன்று எவருடைய இடுப்பையும் நான் கண்டதில்லை என்று கூறினார்கள் நெருப்பு கங்குகளின் மீது என்னை கிடத்தி வைத்து இழுப்பார்கள் அதனால் என்னுடைய உடலில் சதை உருகி இரத்தம் வழிந்தோடி அந்த நெருப்பை அணைத்துவிடும் என்று கபாப் ரதி அல்லாஹுகள் கூறினார்கள் இந்நிலையில் இஸ்லாம் வளர்ந்தோங்கி வெற்றியின் வாசல்கள் திறக்கப்பட்ட போது இவ்வுலகில் நாம் பட்ட துன்பங்களுக்குரிய நற்பிரதிபலன் இவ்வுலகிலேயே கிடைத்துவிடக்கூடாதே என்று கவலைப்பட்டு அழுவார்கள் ஹசரத் கபாப் ரதி அல்லாஹர்கள் கூறுகிறார்கள் ஒரு தடவை ரசூல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நேரம் தொழுது அதனை கண்ட சஹாபாக்கள் அது பற்றிய விளக்கம் கேட்டபொழுது இது ஆசையும் பயமும் கலந்த தொழுகையாகும் இதில் நான் அல்லாஹுதாலாவிடம் மூன்று துவாக்கள் கேட்டேன் அவற்றில் இரண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டன ஒன்று மறுக்கப்பட்டு விட்டது அதாவது என்னுடைய உமத்தினர் அனைவரும் பஞ்சத்தால் அழிக்கப்பட்டுவிடக்கூடாது என்று துவா செய்தேன் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது இரண்டாவது என் உமத்தினர் அனைவரையும் வேரோடு அழித்துவிடக்கூடிய எதிரியை அவர்களின் மீது சாட்டுவிடக்கூடாது என துவா செய்தேன் அதுவும் ஏற்கப்பட்டது மூன்றாவது என் உமத்தினர் தங்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டு கொள்ளக்கூடாது என துவா செய்தேன் அது ஏற்கப்படவில்லை என்று பதில் கூறினார்கள் ஹசரத் கபாப் ரதி அல்லாஹ் உன்ஹவர்கள் தமது முப்பத்தேழாம் வயதில் இறப்பெய்தினார்கள் கூஃபா நகரில் அடக்கப்பெற்ற சஹாபாக்களில் முதலாம் அவர் இவர்கள் மரணமடைந்த பின் இவர்களுடைய அடக்க ஸ்தலத்தின் பக்கம் சென்ற ஹசரத் அலி ரதி அல்லாஹ் உன்ஹவர்கள் அல்லாஹுதாலா கபாப் ரதி அல்லாஹ் கிருபை செய்வானாக அவர் சுய ஆவலுடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மகிழ்ச்சியுடன் ஹிஜரத்து செய்தார் ஜிஹாது என்னும் சன்மார்க்க போரிலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்தார் இதனால் ஏற்பட்ட ஏராளமான துன்பங்களை சகித்து கொண்டார் இவ்வாறே மறுமை நாளை நினைவில் கொண்டு கேள்வி கணக்கிற்கு தன்னை தயார் செய்து கொண்டு உலக வாழ்வை கழிக்க கெடுத்ததை கொண்டு போதுமாக்கி தன்னுடைய எஜமானனை திருப்திப்படுத்திய மனித புனி புனிதமானவர் என்று கூறினார்கள் நூல் அசதுல் ஹாபா உண்மையில் யஜமானனை திருப்தி படுத்தியவர்கள் அந்த சஹாபா பெருமக்கள்தான் அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலும் எஜமானனை திருப்திப்படுத்துவதாகவே இருந்தது